ிாத்தய தோத்தேத்தைக்காணையயே நம திய மகாபாத்தி சுவா இணீந்திரிபா பிரித்தன் ஸ்தித பிரஜன ஆகறத்துக்கான உபாயத்தை வழிமுறையை பூர்த்தி பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்துல மறுபடியும் ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை சொல்ல போறார் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன் தஸ்மாத் எனவே எஸ்ய இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா நிகிரஹீத்தானி ஏ மகாபாகோன்னு கூப்பிடுற அதாவது நல்ல தோல் வலிமை படைத்தவனே அடிக்கடி அர்ஜுனனை பார்த்துபடி பகவான் அட்ரஸ் பண்றார் கூப்பிடுறார் அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அது எப்பவுமே கேட்கிற மக்களை உற்சாகப்படுத்தணும் அவர்களுடைய வலிமையை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டணும் அந்த அர்த்தத்துல தான் அடிக்கடி பகவான் அர்ஜுனனை வந்து உனக்கு நிறைய சக்தி இருக்கு அப்படிங்கறத நீ ஒண்ணுத்துக்கு லக் இல்லாதவனு யாரையுமே சொல்லக்கூடாது மாணவனை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தணும் அதுக்காகத்தான் பகவான் சொல்றார் ஹே மகாபாஹோ ஓ புஜபல பராக்கிரம உள்ளவனே அர்ஜுனா தஸ்மாத் எனவே எஸ்ய இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா நிகிரித்தானி எஸ்யா யாருடைய இந்திரியாணி இந்திரியங்கள் அதாவது ஐம்பொறிகள் மெய்வாய்க் கண்மூக்கு செவி எனப்படுகின்ற ஐம்பொறிகள் இந்திரியார்த்தேபியகா இந்திய விஷயங்களிலிருந்து சப்தஸ்பரிச ரூபரசகந்தம் சொல்லக்கூடிய சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இவற்றிலிருந்து நிகிரகிதானி நன்றாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோன்னு அர்த்தம் எவனுடைய இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களிலிருந்து நன்றாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதோ சென்ஸ் கண்ட்ரோல்னு இங்கிலீஷில் சொல்றோம் தமிழில் புலநடக்கம்னு சொல்கிறோம் அவனுக்குத்தான் படித்த விஷயம் குருமுகமாக வேதாந்தத்தில் படித்து தெரிஞ்சின்ற சர்வம் பிரம்மமயம் சர்வம் பூர்ணம் அகம் பிரம்மாஸ்மி இந்த ஜானமானது ஆழமான மனசில் நிற்கும் தசிய பிரஜா பிரதிஷ்டிதா பவதி அவனுக்குத்தான் பிரஜையானது இந்த பிரம்ம ஜானமானது ஆத்மானமானது பிரதிஷ்டிதா பவதி நன்றாக ஆழமான மனசில் நிலை பெறுகிறது அப்படின்னு உபதேசம் பண்றார் ஆக ஐம்பத்தி ஸ்லோகத்திலிருந்து அறுபத்தெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பதினோரு ஸ்லோகங்களில் பகவான் இந்திரிய நிகிரகம்னு சொல்லப்படுகிற மனோநிகிரகம்னு சொல்லக்கூடிய எண்ணங்களில் கட்டுப்பாடு மன அடக்கம் அப்புறம் நிதித்தியாசனம் சொல்லப்படுகிற ஆத்ம தியானம் இவைகள் பலமாவதற்கான வழிமுறைகள் உபாயங்கள் என்பதை உபதேசம் பண்ணியிருக்கார் இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல மறுபடியும் பிரஜனுடைய லட்சணத்தை அற்புதமா உபதேசம் பண்ண போறார் நாளைக்கு நாம பார்க்கலாம் தஸ்மாத் எஸ்ய மகாபாஹோ நிகிதா நி சர்வச இந்திரியானியார்த்தேபிய